ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதான அபர கர்மாக்களை எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் தர்மசாஸ்திரம் சொல்லிய வண்ணம் எப்படி செய்வது என்பதை பார்த்துன்னு வரும் அதில் முக்கியமான ஒரு காரியம் சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தம் இந்த சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தத்தை எப்பொழுது செய்யணும் என்று சொல்லும்பொழுது ஒரு வருடம் முடிவில் அவர்கள் காலமான அதே மாதம் அதே பக்ஷம் அதே திதி வர்ற பொழுதோ செய்யணும் அதுதான் காலம் சபிண்டீகரணத்திற்கு முக்கிய காலம் அதுவரையிலும் மாதா மாதம் மாசிக்கம் என்பதை செய்துன்னு வரணும் அவர்கள் காலமான அதே பக்ஷம் அதே திச்சியில் மாசிக்கம் என்கிற ஸ்ராத்தத்தை செய்துன்னு வரணும் மொத்தம் பதினாறு ஸ்ராத்தங்கள் உடையது மாசிக்கங்கள் அந்த பதினாறு ஸ்ராத்தையும் செய்து பிறகு ஒரு வருடம் முடிவில் இந்த சபிண்டீகரணத்தை செய்யணும் இந்த சபிண்டீகரணம் என்பதை செய்வதனாலே தான் நம் முன்னோர்களுடைய கோத்திரத்தோடு இந்த ஜீவனும் சேர்க்கப்படுற எப்படி உபநயனம் என்று ஆனால்தான் நம் குழந்தைகளுக்கு கோத்திரம் என்பது வருதோ பொன் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்கிறது ஆனால் தான் ஒரு கோத்திரத்தில் சேர்க்கப்படுறாளோ அதுபோல் அதாவது பொன் குழந்தைகளுக்கு அது வரையிலும் கோத்திரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவள் என்று ஆக மாட்டாள் ஆகினால்தான் கல்யாணத்திலேயே பிரவரம் என்று சொல்வதுன்னு ஒரு அனுஷ்டானம் இருக்கு பிரவரம் சொல்கிற பொழுது பாரத்வாஜ கோத்திரோத்பவாம் மதியாம் கன்யாம் அப்படின்னு கல்யாணத்திலே சொல்லுவார் என்ன அர்த்தம் பாரத்வாஜ கோத்திரத்தில் உற்பத்தியானவள் பாரத்வாத கோத்திரத்தில் பிறந்தவள் அப்படின்னு சொல்கிறோம் இவள் பாரத்வாத கோத்திரத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லலை ஏன் அவளுக்குன்னு ஒரு கோத்திரம் இல்லை என்பதனாலே தான் பாரத்வாத கோத்திரத்தில் பிறந்த இந்த பெண்ணை இன்னொரு கோத்திரம் சொல்லி அந்த கோத்திரத்தில் நான் தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அங்கேயும் தானம் அப்படின்னு சொல்லாமல் பிரதிபாதையாமி அப்படின்னு சொல்கிறோம் பிரதிபாதையாமி அப்படின்னு சொல்லி கல்யாணத்தில் கொடுக்குறோம் அப்படி கொடுத்துட்டால் அந்த பெண் அந்த வரனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவளாக ஆகிறாள் அதுவரையிலும் அவளுக்கு இந்த பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவள் என்றுதான் ஆகிறது அதே போல தான் இந்த ஜீவனுக்கும் சபிண்டீகரணம் என்பது ஆகற வரையிலும் இந்த கோத்திரத்தில் தனியாக இருக்கும் இருப்பாட் இந்த சபண்டீகரணம் என்பது ஆ ஆறதுனாலே நம் முன்னோர்களுடைய பித்திருக்களோடு சேர்க்கப்படுற கோத்திரம் அப்படின்னா நம் முன் தலைமுறையின் அர்த்தம் நம் முன்ன தலைமுறையினரோடு சேர்க்கப்படுறார் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சபண்டீகரணம் என்கிற சிராத்தம் ஒரு வருஷம் கழித்து பண்ணணும் அந்த ஒரு வருடம் கழித்து அது செய்யப்படலைன்னா மீண்டும் முதல்லேருந்து கர்மாவை செய்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனாலே தான் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஆனந்தியாத்து குலதர்மாணாம் பும்சாம் செய்வ ஆயுஷா க்ஷயாத் அஸ்திரத்துவா சரீரஸ் துவசாஹ் பிரசஸ்யே குலதர்மம் அப்படின்னா சுபகர்மாக்கள் குடும்பங்களில் நடக்கக்கூடியதான சுபகர்மாக்களே அதிகாரம் வராது என்பதனாலேயும் ஆயுசானது ஒரு வருஷ காலம் அவனால் தீர்மானிக்க முடியாது என்பதனாலேயும் தேகமானது ஆரோக்கியமாக அந்த சமயத்தில் இருக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாததாலும் முன்னரே செய்துடனும் என்று சொல்லப்பட்டிருக்கு துவாதசாக பிரசஸ்யதே பன்னெண்டாவது நாளே செய்துடு என்று சொல்லப்பட்டிருக்கு அதை ஏன் பன்னெண்டாவது நாள்னு தர்மசாஸ்திரம் தீர்மானிச்சிருக்கு அப்படின்னா அங்கேதான் அங்கே ஒரு தத்துவம் இருக்குது அதாவது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ கர்மா செய்துன்னு வர்ற பொழுது கர்மா செய்பவன் அக்னிஹோத்திரியாக இருந்தால் அதாவது அக்னிஹோத்திரம் செய்பவராக இருந்தால் பன்னெண்டாவது நாள் அமாவாசை வந்தால் அன்றைய தினமே இந்த சபிண்டீகரணத்தை செய்து உடனேயே அமாவாசை தினத்தில் பிண்டபித்ரி யஜம் என்ற ஒரு அனுஷ்டானத்தை செய்யணும் அதை செய்து அமாவாசைக்கு செய்ய வேண்டியதான தர்ப்பணத்தை செய்துடனும் அக்னிஹோத்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அக்னிஹோத்திரம் செய்பவர் தாயாரோ தகப்பனாரோ தகப்பனார் இல்லாவிடில் பிண்டபித்ரி யஜம் என்பதை உடனே அமாவாசையில் செய்யணும் என்று வேதம் சொல்லியிருக்கு அது ரொம்ப முக்கியம் என்பதனாலே பன்னெண்டாவது நாளுக்கே செய்துடனும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னும் உன்னிப்பாக நாம் பார்த்தோமானால் பதினோராவது நாளே அமாவாசை வந்தால் பதினோராவது நாள் செய்ய வேண்டியதான விருஷோற்சர்ஜனம் ஆத்திய மாசிகம் ஆவர்த்தாத்திய மாசிக்கம் இதையெல்லாம் செய்து உடனேயே இந்த ஒரு வருடம் செய்ய வேண்டியதான மாசிக்கங்களையும் ஆக்கர்ஷித்து செய்து சபிண்டீகரணத்தையும் அன்றே செய்து அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியதான பிண்டபதிரி யஜத்தையும் செய்து தர்ப்பணத்தை செய்யணும் பதினோராவது நாள் அமாவாசை வந்தால் அக்னிஹோத்திரிகளுக்கு பதினோராவது நாளே சபிண்டீகரணமானது சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அமாவாசை என்கிற புண்ணிய காலம் இந்த சபிண்டீகரணம் என்பது இந்த சபிண்டீகரணத்தை ஒரு வருடம் கழித்து செய்வதை முன்னரே இழுத்து செய்வதற்கு ஆகர்ஷம் என்ற பெயர் அந்த ஒரு செய்ய வேண்டியதான மாசிக்கங்களை ஆக்கர்ஷித்து செய்யணும் ஆக்கர்ஷித்துன்னா பின்னாடி அந்தந்த காலத்தில் வரப்போவதை இழுத்து செய்வது என்பது இந்த ஒரு இடத்துல தான் வேறு எங்கேயுமே கிடையாது சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து வேறு எந்த காரியத்திற்குமே முன்னாடி செய்ய வேண்டியதை இழுத்து செய்ய முடியாது விட்டதை செய்யலாம் காலம் தாண்டி செய்யலாமே தவிர வரப்போவதை செய்ய முடியாது காலம்பர சந்தியாவந்தனம் மட்டும் போயிடுச்சதுன்னா மாத்தியான்கத்தோடு சேர்த்து பண்ணலாம் மாத்தியான்கத்தை காலம்பர சந்தியாவந்தனத்தோடு சேர்த்து செய்யக்கூடாது இந்த அபர இந்த மாசிக்கங்களையும் இந்த சபிண்டீகரணத்தையும் மட்டும்தான் ஆக்கர்ஷித்து செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படி ஆக்கர்ஷித்து செய்த மாசிக்கங்களை இந்த சபிண்டீகரணத்தை பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு பிறகு அந்தந்த மாதம் வரக்கூடியதான மாசிக்கங்களையும் செய்யணும் அதை நாம் முன்னர் எழுத்து ஒரு தடவை செய்துடுறோம் எதற்கு சபிண்டீகரணம் செய்யணும் என்பதற்காக ஆனால் ஒரு வருடம் வரையிலும் செய்ய வேண்டியதான மாசிக்கங்களை தொடர்ந்து செய்துண்டு வரணும் அது செய்யறபொழுது அனுமாசிக்கம் என்று பெயர் அனுமாசிக்கம் அப்படின்னா அணு அப்படின்னா பச்சாத் அதாவது செய்ததை மீண்டும் செய்வதற்கு அணுனு பேர் பின்தொடர்ந்து செய்வது ஒரு தடவை செய்த மாசிக்கத்தை மீண்டும் செய்வது அணு மாசிக்கம் அதை அந்தந்த காலத்தில் கட்டாயம் செய்துதான் ஆகணும் அந்த மாசிகங்கள் எல்லாம் செய்யப்பட்டால்தான் ஆப்திகத்தை செய்ய முடியும் ஆப்திகம் வரையிலும் மாசிக்கங்கள் எல்லாம் செய்யப்படாமல் போகக்கூடாது மேலும் அந்த ஊனமாசிக்கத்தையும் கூட ஊனத்திற்கு ஊனமாசிக்கத்திற்கு மாற்றுக்காலம் கிடையாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் கூட அதே தர்மசாஸ்திரம் பதினாறு ஸ்ராத்தங்கள் ஆன பிறகு ஆப்திகத்தை செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஊனமாசிக்கங்கள் எல்லாம் சேர்த்து செய்தால் தான் பதினாறு என்கிற எண்ணிக்கை வரும் என்பதனாலே தான் மாசிக்கங்களை சேர்த்து செய்யும் பொழுதும் ஊனமாசிக்கத்தையும் சேர்த்து செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு செய்து அந்த ஒரு வருடம் முடிவில் ஆப்திகத்தை அன்னரூபமாக ஹோமம் செய்துதான் செய்யணும் என்று சொல்லியிருக்கு இதை பல விதங்களில் உலகத்திலே நடக்கிறது தர்ப்பணமாக செய்யறது என்று வருஷா வருஷம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை கூட பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரத்திலேயே இருக்கே அப்படின்னு பல பேர் கேட்குறா அது விஷயமாக அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்